கிப அறுநூற்றி இருபத்தி ஒன்று ஜூலையில் மதினாவிலிருந்து நபி சொல்லா அலைவசலம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பயா செய்வதற்காக பதினைந்து நபர்கள் வந்திருந்தனர் முந்தைய ஆண்டு வந்த ஆறு நபர்களில் ஜாபீர் இப்னு அப்துல்லா இப்னு ரிஆபை தவிர மற்ற ஐந்து பேர்களும் அவர்களுடன் புதிதாக ஏழு நபர்களும் இச்சமயம் வந்திருந்தார்கள் அந்த ஏழு நபர்களில் முந்திய ஐந்து பேர் கசரஜ் கிளையையும் பிந்திய இருவர் அவுஸ் கிளையையும் சேர்ந்தவர்கள் ஒன்று முப்னு ஹாரிஸ் ரொல்லாக் வான்ான் நஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ரெண்டு தக்வான் இப்னு அப்துல் ஹய்ஸ் ரோதியொல்லாக் வான்கு இவர் ஜுரை குடும்பத்தைச் சேர்ந்தவர் மூன்று உபாதா இப்னு சாமித் ரோதியொல்லாக் வான்கு இவர் கண் குடும்பத்தைச் சேர்ந்தவர் நான்கு யஜித் இப்னு சாலபா ரதையொல்லாக் வான்கு கண் குடும்ப நண்பர்களில் ஒருவரை 5. ஐந்து அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு நல்லாஹ் ரதையொல்லாக் வான்கு சாலிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அடுத்து ஆறு அபுல் ஹைசம் அஷ்ஹல் குடும்பத்தை சேர்ந்தவர் ஏழு இப்னு குடும்பத்தை சேர்ந்தவர் இவர்கள் அனைவரும் மினாவில் அகபா என்ற இடத்திற்கு அருகில் நபி சொல்லு அலைவாசலம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் நபியே நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து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 கற்பனையாக அவதூறு கூறுவது இல்லை என்றும் உங்களிடம் பையத் கொடுத்து வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்காக முன்னர் அவர்கள் செய்துவிட்ட குற்றங்களுக்காக அல்லாஹு மன்னிப்பை கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹு மிக மன்னிப்பவனும் கிருபையுடையவனமாக இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபது வசனம் பனிரெண்டு என்ற இந்த வசனத்திற்கு ஏற்பவே நபி சொல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்தார்கள் உபாதத் இப்னு சாமி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் கூறினார்கள் வாருங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணையாக்க கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது உங்களின் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது அவதூறு கூறக்கூடாது நன்மையில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று என்னிடம் நீங்கள் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து தாருங்கள்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 ஆதாரம் சஹீஹுல் புகாரி மதினாவில் அழைப்பாளர் மேற்கூறப்பட்ட ஒப்பந்தம் நல்ல முறையில் முடிந்தது ஹஜ்ஜுடை காலங்கள் கழிந்த பின் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்களுடன் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் தனது முதல் இஸ்லாமிய அழைப்பாளரை மதினாவிற்கு அனுப்பினார்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தை பரப்புவதற்கும் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த அழைப்பாளர் அனுப்பப்பட்டார் இப்பணிக்காக முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவரான முஸ் இப்னு உமைர் அல் அப்தர் இரவு அல்லாஹ் என்ற வாலிபரை நபி சொல்லாஹ் அலைவசல்லம் தேர்ந்தெடுத்தார்கள் மகிழ்ச்சி தரும் வெற்றி முசாஹப் இப்னு உமைர் அஸ்அ ஜங்கினார் அல்ரி கு ஞான உடையவர் என்று முஸ் முஸ்லிம்களால் கண்ணியமாக அழைக்கப்பட்டார் முசாபும் அசாதும் சேர்ந்து மதீனவாசிகளிடையே மிக உற்சாகத்துடன் இஸ்லாமை பரப்பினார்கள் முசாப் ரதொல்லா அன்கு அழைப்பு பணியில் முன்னேற்றம் கண்டார் பல சாதனைகள் படைத்தார் என்பதற்குரிய சான்றுகளில் ஒன்று ஒரு அசாத் இப்னு ஜுரா அழைத்துக் கொண்டு அப்துல் அஷ்ஹல் லபர் ஆகிய கோத்திரத்தார்களின் இல்லங்களுக்கு சென்றார் வழியில் லபர் கோத்திரத்தாரின் தோட்டத்திற்குள் சென்று மரக் என்ற கிணற்றுக்கருகில் அமர்ந்தனர் அவர்களுடன் பல முஸ்லிம்களும் அங்கு சேர்ந்து கொண்டனர் சாத் இப்னு முஹாத் என்பவரும் உசைத் இப்னு ஹுலைர் என்பவரும் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இணை வைப்பில்தான் இருந்தனர் இவ்விருவரும் தங்களின் கூட்டத்தினருக்கு தலைவர்களாக இருந்தனர் முஸாபும் அஸ்அதும் தங்களின் தோட்டங்களில் அமர்ந்திருக்கின்றனர் என்று கேள்விப்பட்டவுடன் சசைதிடம் நீ நமது எளியோர்களை ஏமாற்றும் இந்த இருவரிடமும் சென்று அவர்களை எச்சரிக்கை செய் நமது வீடுகளுக்கு அவர்கள் வரக்கூடாது என்று தடுத்துவிடு நான் அவர்களிடம் கூற முடியாததற்கு காரணம் அஸ்அத் இவனு ஜுராரா எனது சிறிய தந்தையின் மகனாவார் இந்த உறவு மட்டும் இல்லாதிருந்தால் நானே இக்காரியத்தை செய்திருப்பேன் என்று கூறினார் இதை கேட்ட உசைத்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 உசைதை பார்த்த சாத் அல்லாவின் மீது சத்தியமாக இவரது முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிகிறது இங்கிருந்து செல்லும் போதிருந்த அவருடைய முகம் அவர் திரும்ப வரும்போது என்று கூறினார் சபையில் வந்து நின்ற உசைதிடம் உசைதே அங்கு சென்று என்ன செய்தாய் என்று கேட்டார் சாத் உசைத் தான் இஸ்லாமிய தழுவியதை வெளிப்படுத்தாமல் நான் அவ்விருவரிடமும் பேசினேன் அல்லாவின் மீது சத்தியமாக அந்த இருவரிடமும் எந்த நான் காணவில்லை இருப்பினும் நான் அவர்களை அவர்களது செயல்களிலிருந்து தடுக்கவும் செய்தேன் எனது விருப்பத்திற்கேற்பு நடந்து கொள்வதாக கூறினார்கள் என்றார் மேலும் ஹாரிசா கூட்டத்தார் உங்களுடன் உள்ள உடன்படிக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் சிறிய தாயின் மகனான அசாதை கொலை செய்ய சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது என்ற சாதிடம் உசேத் கூறினார் இதை கேட்டவுடன்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 அவு உமாமாவே உனக்கும் எனக்கும் உள்ள உறவின் காரணத்தால் தான் நீ இவ்வாறு செய்வதற்கு துணிந்திருக்கிறாய் உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் எங்களது வீட்டிற்கு வந்து எங்களுக்கு விருப்பமற்ற முறையில் நடந்து கொள்கிறாயா என்று கேட்டார் அசின் முன்பு சாத் இபின் முஹாதை பற்றி முசாவிடம் கூறியிருந்தார் அதாவது முசாபே நம்மிடம் வருகிற இவர் தனது கூட்டத்தின் தலைவர் இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் இவர் சமூகத்தினர் அனைவரும் ஒருவர் கூட பின்வாங்காமல் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறியிருந்தார்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 முஸ்அபுரோதி அல்லாஹ் வண்குவார்கள் அவருக்கு இஸ்லாமியை அறிமுகப்படுத்தி குர்ஆனை ஓதி காட்டினார்கள் அடுத்து சஹாத் பேச துவங்கும் முன்பே அவரது முகத்தில் இஸ்லாம் பிரகாசிப்பதை அனைவரும் கண்டார்கள் பிறகு சாத் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமென்று வினவினார் குளித்து தூய்மையான ஆடை அணிந்து லஇஇஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என கூறி ரெண்டு ரக்கர் தொழ வேண்டும் என்று கூறினார்கள் உடனே அவரும் அவ்வாறே செய்தார்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 ஹஜ்ஜுடைய காலம் தொடங்கும் முன்பே மாபெரும் சாதனை வெற்றி என்ற நற்செய்தியை எடுத்துக்கொண்டு முஸ்அபு ரஹ் வான்கு மக்கா திரும்பினார் நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் மதினாவாசிகளின் செய்திகள் அவர்களின் சிறந்த பண்புகள் அவர்களுக்கு இருக்கும் ஆற்றல்கள் மன ஆகியவற்றை விவரமாக எடுத்துக் கூறினார் ஆதாரம் அகபாவில் இரண்டாவது ஒப்பந்தம் நபித்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு கிபி அறுநூற்றி ஜூன் திங்கள்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 நபி சொல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களை மதினாவிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை அவர்களது உள்ளத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் அனைவரும் மக்கா வந்து சேர்ந்தனர் பிறகு அதிலிருந்த முஸ்லிம்களுக்கும் நபி சொல்லல்லாஹ் ஹலிவாசல்லம் அவர்களுக்கும் இடையில் இரகசியமான முறையில் சந்திப்புகள் பல நடந்து கொண்டிருந்தன இறுதியாக ஹஜ்ஜு கடமைகளை முடித்து மினாவில் முதல் ஜம்ராவுக்கு அருகில் உள்ள அகபாவில் பிறை பனிரெண்டாம் நாள் நள்ளிரவில் சந்திப்போம் என்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் முடிவு செய்தனர் சிலை வழிபாட்டிற்கும் இஸ்லாமிற்கும் நடந்த போராட்டத்தில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்த வரலாற்று பிரசித்தி மிக்க இந்த சந்திப்பை பற்றி அன்சாரிகளின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய காஃப் இப்னு மாலிக் ரதையொல்லாஹ் வான்கு விவரிப்பதை நாம் பார்ப்போம் நாங்கள் ஹஜ்ஜு செய்ய மக்காவிற்கு வந்திருந்தோம் ஹஜ்ஜு முடிந்த இரண்டாவது தினத்தில் அகபாவில் சந்திக்கலாம் என்று நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் பேசி முடிவு செய்தோம்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 நீங்கள் நாளை நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி இஸ்லாமை ஏற்க அழைப்பு கொடுத்தோம் நாங்கள் நபி சொல்லல்லா வலைவசலம் அவர்களை அகபாவில் சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் கூறினோம் அவர் எங்களின் அழைப்பையேற்று இஸ்லாமி தழுவி எங்களுடன் அகபா ஒப்பந்தத்திலும் கலந்து கொண்டார் பிறகு நியமிக்கப்பட்ட பனிரெண்டு தலைவர்களில் இவரும் ஒருவராவார் தொடர்ந்து காஃபிரதியல்லாக வாங்குவர்கள் கூறுகிறார்கள் அந்திரவு நாங்கள் எங்களது கூடாரங்களில் எங்களது கூட்டத்தினருடன் தங்கியிருந்துவிட்டு இரவின் மூன்றில் ஒரு பகுதி கழிந்த பின் நபிசல்லா வலைவசலம் அவர்களை சந்திப்பதற்காக இரகசியமாக வெளியாகி அகபாவிற்கு அருகிலுள்ள கணவாயில் ஒன்று சேர்ந்தோம் நாங்கள் ஆண்களில் எழுபத்தி பேரும் பெண்களின் மாஜின் குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு உமாரா என்ற நுசைவா பின் தாப் என்பவரும் சலமா குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு மனீஹ்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 உரையாடலின் தொடக்கமும் அப்பாஸின் விளக்கமும் அனைவரும் சபையில் ஒன்று கூடிய பின் மார்க்க மற்றும் நபி சொல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்களை பாதுகாப்பது தொடர்பான ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தைகள் தொடங்கின முதலில் நபி சொல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்களது தந்தையின் சகோதரர் அப்பாஸ் இப்னா அப்துல் முத்தலிப் பேசினார்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 எங்கள் கூட்டத்தில் எங்களது இணை வைக்கும் கொள்கையின் மீது இருப்பவர்களிடமிருந்து நாம் அவரை இது வரை பாதுகாத்து வந்திருக்கிறோம் அவர் எங்களது கூட்டத்தில் கண்ணியமாக அதே நேரத்தில் அவரது ஊரில் பாதுகாப்புடனும் இருக்கின்றார் எனினும் அவர் உங்களுடன் இணைந்துவிடவும் உங்களுடன் ஒன்றிவிடவும் விரும்புகிறார் நீங்கள் அவருக்கு தரும் வாக்கை காப்பாற்றி எதிரிகளிடமிருந்து அவரை பாதுகாப்பவர்களாக இருந்தால் அவரை அழைத்து செல்லலாம் இல்லை நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் இங்கிருந்து அழைத்துச் சென்றவுடன் கைவிட்டு விடுவீர்கள் என்று இருப்பின் இப்போதே அவரை விட்டு விடுங்கள் ஏனென்றால் அவர் தனது கூட்டத்தினருடன் தனது ஊரில் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் தான் இருக்கின்றார் அப்பாசின் இந்த உரையாடலுக்கு பின் காவ் நீங்கள் கூறியதை நாங்கள் கேட்டுவிட்டோம் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கும் உங்களது இறைவனுக்கும் நீங்கள் விரும்பியதையெல்லாம் எங்களிடமிருந்து எடுத்துக் என்று கூறினார் ஆதாரம் இப்னு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 முஸ்தாதுல் ஹாக்கிம் இப்னோ ஹிஷாம் இந்நிகழ்ச்சியை காப்ரோதியாஹ் கான்கு அவர்களும் அறிவிக்கிறார்கள் அதில் அவர்கள் கூறுவதாவது நபிசல்லா ஹலைவசல்லாம் எங்களிடம் பேசினார்கள் குர் ஓதிக் காண்பித்தார்கள் அல்லாஹின் பக்கம் எங்களை அழைத்தார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள் பிறகு நீங்கள் உங்களது மனைவிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி கேட்கிறேன் என்று கூறி முடித்தார்கள் அப்போது பரார் அதி அல்லாஹ் உண்பவர்கள் நபி சொல்லா ஹலைவஸ்லம் அவர்களின் கையை பிடித்து சத்திய மார்க்கத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக எங்களை நாங்கள் பாதுகாப்பது போன்றே உங்களையும் நிச்சயம் நாங்கள் பாதுகாப்போம் அல்லாஹுவின் தூதரே எங்களிடம் வாக்குறுதியும் ஒப்பந்தமும் பெற்றுக் அல்லாஹின் மீது ஆணையாக நாங்கள் போரின் மைந்தர்கள் கவச ஆடை அணிந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் என்று வீரம் முழக்கமிட்டார்கள் இவ்வாறு பரார் அதை எல்லா ஒன்று நபி சொல்லா அலி வசலம் அவர்களிடம் பேசிக் போது அபுல் ஹைசம் தஇஹான் அதை எல்லா ஒன்பவர்கள் குறுக்கிட்டு அல்லாஹுவின் தூதரே எங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் சில உடன்படிக்கை உறவுகள் இருக்கின்றன நாங்கள் அதை துண்டித்து உங்களிடம் சேர்ந்து கொள்கிறோம் பிறகு ஒரு காலத்தில்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 அல்லாஹுவின் மீது ஆணையாக அந்த தவறை நீங்கள் செய்வது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய இழிவை உங்களுக்கு தரும் உங்களது செல்வங்கள் அழிந்தாலும் கூட உங்களது சிறப்பிற்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் கூட எந்த நிபந்தனைகளுடன் நீங்கள் இவரை அழைத்து செல்ல அந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றுவீர்கள் என்ற உறுதி உங்களுக்கு இருப்பின் இவரை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுவின் மீது இது இம்மை மறுமையின் மிகப்பெரிய நற்பாக்கியமாகும் என்று கூறினார் அந்த மக்கள் செல்வங்கள் அழிந்தாலும்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 இவ்வாறு அஸ்அத் கூறி முடித்தவுடன் மக்கள் அஸ்அதே உமது கையை அகற்றி விடு அல்லாஹல் மீது சத்தியமாக நபி சல்லா ஹலைப் ஒப்பந்தம் செய்வதிலிருந்து நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம் ஒரு காலம் அதை முறிக்கவும் மாட்டோம் என்று கூறினார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹமது பை ஹக்கி இவ்வாறு அஸ்அத் காரணம் மதினாவாசிகள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இதற்கு பிறகு நபிசல்லா ஹலைவசல்லாம் அவர்களிடம் முதன்மையாக ஒப்பந்தம் செய்து கொடுத்தது அசத் இப்னு ஜுராரா ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஏனென்றால் இவர்தான் முஸ்அப் இப்னு உமரிடம் சென்ற மாபெரும் மார்க்க அழைப்பாளர் ஆவார் இதற்கு பிறகு மக்கள் அனைவரும் பயா செய்தனர் ஜாபிர்அதியாஹ்வர்கள் கூறுவதாவது நாங்கள் ஒவ்வொருத்தராக எழுந்து நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் சென்றோம் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் எங்களிடம் வாக்குறுதி பெற்ற எங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்தார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹமது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்தனர் அவர்கள் நபி சொல்லாஹ் அலேவாசல்லாம் அவர்களின் கையை பிடிக்காமல் சொல்லால் தான் ஒப்பந்தம் செய்தனர் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் எந்த ஒரு அந்நிய பெண்ணிடமும் கை கொடுத்ததில்லை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 ஒன்பது சேர்ந்த தலைவர்கள் ஒன்று உசைனு ஹுலைர் இப்னு சிமா ரெண்டு சாத் இப்னு கைசமா இப்னு ஹாரிஸ் மூன்று அப்துல் முந்திர் இப்னு ஜுபைர் இந்த தலைவர்களிடம் அவர்கள் தலைவர்கள் என்ற அடிப்படையில் மற்ற சில உடன்படிக்கையையும் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் வாங்கினார்கள் அதாவது ஈசா இப்னு மரியமுக்கு அவரது உற்ற தோழர்கள் பொறுப்பாளிகளாக இருந்தது போன்று நீங்கள் உங்களது கூட்டத்தினரின் காரியங்களுக்கு பொறுப்பாளிகள் நான் முழு முஸ்லிம் சமுதாயத்தினருக்கும் பொறுப்பாளி ஆவேன் என்று நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் கூற இதை அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஷைத்தான் கூச்சல்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 எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவரை எங்களிடமிருந்து வெளியேற்ற விரும்புகின்றீர்களா எங்கள் மீது போர் தொடுக்க அவருடன் நீங்கள் உடன்படிக்கை செய்கின்றீர்களா அல்லாஹின் மீது ஆணையாக உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் போரை நாங்கள் அறவே விரும்பவில்லை என்று அந்த குழு மதினாவாசிகளிடம் கூறினர் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த உடன்படிக்கை இரவின் இருளில் மிக இரகசியமாக நடைபெற்று இருந்ததால் மதினாவாசிகளில் இணைவைப் போராக இருந்தவர்களுக்கு இந்த உடன்படிக்கையை பற்றி எதுவும் தெரியாது எனவே அவர்கள் குழம்பிவிட்டனர் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று மதினாவைச் சேர்ந்த இணைப்போர்கள் மறுத்தனர் மக்காவாசிகள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலிடம் விசாரித்தனர் அதற்கு இது முற்றிலும் பொய்யான செய்தி நான் மதினாவில் இருந்திருந்தால் கூட எனது கூட்டத்தினர் என்னிடம் ஆலோசனை செய்யாமல் இதுபோன்ற செயல்களில் இறங்க மாட்டார்கள் நான் இங்கு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் இதுபோன்று அவர்கள் ஒரு செய்திருக்கவே மாட்டார்கள் என்று அவன் கூறினான் முஸ்லிம்களோ தங்களை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் வாய்மூடி இருந்துவிட்டனர் குறைசி தலைவர்கள் மதினா முஸ்ரீக்குகளின் இணைவை போரின் பேச்சை நம்பி தோல்வியுடன் திரும்பினர் குறைசிகள் செய்தியை மதினாவாசிகளை பற்றி கேள்விப்பட்ட செய்தி பொய்யாக இருக்குமோ என்று சற்றே உறுதியான எண்ணத்தில் தான் அவர்கள் திரும்பினர் ஆனாலும் அதை பற்றி துருவி துருவி ஆராய்ந்து விசாரித்துக் கொண்டே இருந்தனர் தாங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான் இரவிலேயே ஒப்பந்தம் முழுமையடைந்து விட்டது என்று அறிந்து கொண்டனர் உடனே மதினாவாசிகளை விரட்டி பிடிப்பதற்காக குறைசிகளின் குதிரை வீரர்கள் தங்களது குதிரைகளை வெகு விரைவாக செலுத்தினார்கள் ஆனால் அவர்களை அடைந்து கொள்ள முடியவில்லை காரணம் நபிசல்லாஹ் ஹலேவசல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க மதினாவாசிகள் வெகு விரைவாக தங்களது நாடுகளை நோக்கி பயணமாகிவிட்டார்கள் ஆனால் பயணக் கூட்டத்தின் கடைசியாக சென்று கொண்டிருந்த சஹாத் இவ்வளவு உபாதாவையும் முந்திர் இவ்வளவு அம்முறையும் குறைசிகள் பார்த்து விட்டனர் அவர்கள் இருவரையும் பிடிக்க முயலவே முந்திர் விரைந்து சென்று தப்பித்துக் கொண்டார் சஹாது ரஜி அல்லாஹ் குறைசிகளின் கையில் சிக்கிக் கொண்டார் அந்த குறைசிகள் அவரை அவரது வாகனத்தின் கயிற்று கொண்டு கையை கழுத்துடன் கட்டி அடித்து தலைமுடியை பிடித்து இழுத்தவர்களாக மக்காவுக்கு அழைத்து வந்தனர் இதை பார்த்த முத் இவ்னு அதியும் ஹாரிஸ் இவ்வளவு ஹர்ப் இவ்வளவு உமையாவும் சாதை குறைச்சிகளின் பிடியிலிருந்து விடுவித்தனர் ஏனென்றால் முசையீம் மற்றும் ஹாரிஸின் வியாபார கூட்டங்கள் மதினாவை கடந்து செல்லும் போது அக்கூட்டங்களுக்கு சகது ரோதியொல்லாகு அவர்கள்தான் பாதுகாப்பு அளித்து வந்தார்கள் இதற்கிடையில் தங்களுடன் சாதை பார்க்காத அன்சாரிகள் அவரை காப்பாற்றி அழைத்து வருவதற்காக ஆலோசனை செய்து கொண்டிருந்த பொழுது சகது ரோதியு குறைச்சிகளின் பிடியிலிருந்து விடுபட்டு வந்துவிடவே அனைவரும் மதினா சென்று விட்டனர் ஆதாரம் ஜாது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 அல்லாகவிற்காக அவர் மீது அன்பின் உணர்வுகள் இவரது உள்ளத்தில் ஊற்றடுக்கின்றன இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் காலத்தால் நீங்கிவிடக்கூடியதல்ல ஏனென்றால் இதன் பிறப்பிடம் அல்லாக தூதரையும் கித்தாபையும் நம்பிக்கை கொண்டதால் உருவானதாகும் இறை நம்பிக்கையை உலகத்தின் எந்த ஒரு அநியாயமான அல்லது வரம்பு சக்தியாலும் நீக்கிவிட முடியாது இந்த இறை நம்பிக்கையினும் புயல் வீச ஆரம்பித்தால் கொள்கையிலும் செயல்களிலும் வியக்கத்தக்க மாபெரும் ஆச்சரியங்களை பார்க்கலாம் இந்த ஈமானை நம்பிக்கையை அடைந்ததின் மூலமாகத்தான் முஸ்லிம்கள் வரலாற்று பக்கங்களில் தங்களது செயல்களை பதித்து மாறாத அடிச் விட்டுச் செல்ல முடிந்தது அதுபோன்ற வீரச் செயல்களும் அடிச்சுவடுகளும் கடந்த காலத்திலும் இல்லை தற்காலத்திலும் இல்லை இனிவரும் காலங்களிலும்